நற்றிணை நேயர்களின் சார்பாக மீண்டும் வணக்கங்கள் ஐயா நற்றினை இணைய வானொலியின் நேயர்களே உங்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் நெஞ்சார்ந்த வணக்கம் எழுத்துலையில் மிகப்பெரிய சாதனைகளை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சிலிருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப உங்களுடைய நூல்களை எடுத்து திறனாய்வுக்காக மாணவர்கள் எடுத்து திறனாய்வு பண்றாங்களா அதற்கு உங்களுடைய நூல்கள் தகுதி வாய்ந்ததாக இருக்கிறதா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா திறனாய்வு உலகில் என்னுடைய படைப்புகள் எப்படி பல கவனிக்கப்படுகின்றன என்பதற்கு தமிழகத்திலிருந்து வரக்கூடிய இலக்கிய இதழ்கள் நிறைய சாட்சியங்களாக இருக்கின்றன அப்படி பார்க்க போனா உங்களுடைய நாவல்கள்லாம் வெறும் பொழுதுபோக்கு அம்சமாக இல்லாமல் அதை வந்து மாணவர்கள் எடுத்து பயன்படுத்தி ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு தரமுள்ள படைப்புகளாக இருக்குன்னு சொல்றீங்க வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் எத்தனை மாணவர்கள் இது போன்ற ஆய்வுகள் செய்திருக்கிறாங்க ஐயா தங்களுடைய பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் எம் பில் பிஹெச்டி ஆய்வு செய்யக்கூடிய மாணவ மாணவியர் என்னுடைய சிறுகதைகளையும் நாவல்களையும் தங்களுடைய ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு தற்கால இலக்கியத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக நான் இருக்கிறேன் என்பதை அழுத்தமாக பதிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இதுவரை இருபத்தைந்து மேற்பட்டவர்கள் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் என்னுடைய படைப்புகளை ஆராய்ச்சி செய்து எண்பத்தைந்து பேர் எம் பில் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் இது தமிழகத்தின் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் நான் கொடுத்த ஒரு அழுத்தமான அடையாளமாக ஒரு இலக்கிய பதிவாக இன்றைய தற்கால இலக்கிய உலகம் கருதுகிறது மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு படைப்பாளியினுடைய படைப்புலையுமே பார்த்தீங்கன்னா முன்னால் படைத்த ஏதேனும் ஒரு படைப்பு இலக்கியத்தினுடைய ஒரு சாயல் இருக்கும் அது நீங்கள் யாரை எழுதுகிறீர்கள் யாருடைய சாயல்களில் உங்களுடைய எழுத்துக்கள் இருக்குது இது போன்ற ஒப்புமைப்படுத்தி அல்லது யாரேனும் உங்களுடைய நாவல்கள் உங்களுடைய இலக்கியங்களை வேறு இலக்கியங்களுடன் ஒப்புமைப்படுத்தியிருக்கிறாங்களா என்னை மேலை நாட்டு படைப்பாளர்களோடு ஒப்பிட்டு இலக்கிய ஆய்வுகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அந்த வகையில் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்காவை சேர்ந்த எழுத்தாளர் அவங்களுடைய என்கின்ற படைப்பு நோபல் பரிசினை பெற்றது டிராகன் சீடு என்கிற படைப்போடும் என்னுடைய நாவல்கள் ஒப்பிழக்கிய ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றன அதுபோக தாமஸ் கார்டினுடைய ரிட்டர்ன் ஆப் த நேட்டிவ் என்கிற நாவலோடு என்னுடைய நாவல்கள் மிகுந்த அக்கறையோடு ஆராய்ச்சிக்குரிய பொருளாக ஆகியிருக்கின்றன கேரள உலகில் நட்சத்திர எழுத்தாளர்கள் என்கிற அந்தஸ்தை பெற்று பெரும் பாதிப்புகளை மலையாள உலகில் ஏற்படுத்திய தகழி சிவசங்கரம் பிள்ளை அது தவிர அவருடைய சிறுகதைகள் கோழிக்கோடு பகுதியிலிருந்து மக்களுக்கான இலக்கியத்தை படைத்து வரக்கூடிய வத்சலா என்கிற படைப்பாளி இவர்களுடைய படைப்புகளோடு உழைக்கும் மக்களை குறித்து நாம் எழுதியிருக்கக்கூடிய சிறுகதைகளும் நாவல்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன மிகப்பெரிய எழுத்தாளர்களோடு உங்களை ஒப்புமைப்படுத்தி சொன்ன விஷயங்கள் கேட்கும் போது உண்மையில மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுடைய படைப்புகள் இப்போது இருக்கக்கூடிய தலைமுறைக்கும் இனி வரக்கூடிய தலைமுறையினருக்கும் எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க மிகுந்த சாதனைகளை நிகழ்த்திய எழுத்தாளர்களோடு தொடர்ந்து சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளனாகி என்னுடைய படைப்புகள் ஆய்வு செய்வது கடந்த தலைமுறைக்கும் எதிர் வருகிற தலைமுறைக்கும் இப்போது மையத்திலே நின்று அவற்றை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அடையாள சின்னமாக இந்த படைப்புகள் விளங்கி வருகின்றன என்பதை இலக்கிய உலகம் பெருமையோடு ஒத்துக்கொள்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் நாளை நிறைய தகவல்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம்